நட்டணையின் எழுபத்தி இரண்டாவது அறிவம் அஞ்சல் தொலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு தேதி டிசம்பர் 5. இந்த நாளோட சிறப்பு என்னென்னா உலகம் முழுக்க இந்த நாளை சர்வதேச தன்னார்வலர்கள் தினமாக அதாவது இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் டேவாக கொண்டாடுறது தான் ஸோ நாம் நம்ம அறிவோம் அஞ்சல் தொலையில் இன்னைக்கு தன்னார்வலர்கள் தினத்தை பற்றியும் அது சம்பந்தமான அஞ்சல் தொலை தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா வாங்க முதல்ல தன்னார்வலர்கள் அப்படிங்கிறவங்க யார் அவங்களோட குறிக்கோள் என்னங்கிறத பார்ப்போம் இந்த உலகத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சுற்றி நடக்குது கரெக்டா அந்த நிகழ்ச்சிகளில் சிலது நமக்கு மகிழ்ச்சியை தரும் சிலது துன்பத்தை தரும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ரெண்டு வகையில் நம்மளால் அடக்க முடியும் ஒன்று தனி மனிதன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் எழுதுகிற தேர்வுகள் ஒருத்தர் கலந்துக்கிற நேர்காணல் அதாவது இன்டர்வியூ இப்படி சிலது இது எல்லாமே ஒரு தனி சம்பந்தப்பட்டது ஓகே அடுத்த வகை நிகழ்ச்சிகள் குழுவாக நடக்கிற நிகழ்ச்சி ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமிகள் பெரியவர்கள் இப்படி எல்லாருமே சேர்ந்து கலந்து நடக்கிற நிகழ்ச்சிகள் இந்த குழுவில் இருக்கிறவங்க உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லாட்டி பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம் இது அந்தந்த குழு சம்பந்தப்பட்ட வரையறை சரி இந்த நிகழ்ச்சிகளில் தன்னார்வலர்கள் எங்க அதே உங்கள் கேள்வி மேலே சொல்கிறேன் கேளுங்க எந்த ஒரு தனி மனித நிகழ்ச்சியும் பெரும்பாலும் சுய வளர்ச்சி அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தமானதாகவே இருக்கும் தன்னோட கல்வி தன்னோட வேலை இப்படி எல்லாமே தனக்கு மட்டுமே சொந்தமானதாக அமையும் ஆனால் குழு நிகழ்ச்சிகள் அந்த குழு வாழ்கிற சமூகத்தை சார்ந்து அமையும் இந்த குழு மேற்கொள்கிற நடவடிக்கைகளே நிகழ்ச்சியோட விளைவாக அமையும் இந்த குழுக்கள் மகிழ்ச்சியான தருணத்திலையும் அமையும் சில சமயம் துன்பமான சமயத்திலையும் அமையும் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைற அதாவது ஜாய் நாகர பல்வேறு தரப்பட்ட மக்களைத்தான் நாம் தன்னார்வலர்கள் அதாவது வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தன்னார்வலர்கள் இல்லாமல் எந்த ஒரு சுக துக்க நிகழ்ச்சிகள் நடக்கிறது பெரும்பாலும் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா குழு நிகழ்ச்சிகள்னால் தன்னார்வலர்கள் அவசியங்க உதாரணத்துக்கு சமீபத்தில் நாம் எதிர்கொண்ட கஜா புயல் அந்த புயலால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்டி அவங்களுக்கு பல்வேறு உதவிகளை குறிப்பாக குடிநீர் உணவு மருத்துவம் அப்படின்னு அத்தியாவசிய உதவிகளை தன்னார்வலர்கள் மேற்கொண்டாங்க அந்த தன்னார்வலர்கள் இதை ஒரு சமூக சேவை மனப்பான்மையாக செய்கிறாங்க இதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கிறதே இல்லை இது ஒரு சோகமான தருணத்தில் தன்னார்வலர்களோட சேவை அதே போல் நாம் நம்ம பள்ளி கல்லூரிகளில் ஆண்டு விழா எல்லாம் நடக்கும் இல்லையா அப்பவுமே தன்னார்வலர்கள் பல வேலைகளில் உதாரணமாக மேடை அலங்காரம் வரவேற்பு பரிசுகளை வகப்படுத்துறது மேடை உரை உணவு இப்படி பல வேலைகளில் ஈடுபட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க இது சுகமான தருணத்தில் தன்னார்வலர்களோட சேவை தன்னார்வலர்களோட ஒரே நோக்கம் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராத சமூக ஈடுபாட்டோடு கூடிய சேவை மனப்பான்மை ஒன்று தான்னே சொல்லலாம் சரி தன்னார்வலர்களுக்கிட்ட ஒரு தினமாக டிசம்பர் அஞ்சாம் தேதியை யாரால் எப்போ கொண்டாட தொடங்கினாங்கன்னு கேட்டால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடத்துல இருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கிற உலக நாடுகள் அனைத்தும் தன்னார்வலர்களோட சமூக மற்றும் பொருளாதார சேவையை மதிக்கும் விதமா, இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதியை சர்வதேச தன்னார்வலர்கள் தினமா, ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தை அஞ்சல் தலை வெளியிட்ட மூலமாக பல்வேறு உலக நாடுகள் கொண்டாடுறாங்க தன்னார்வலர்கள் தினத்தை முன்னிட்டு அஞ்சல் தலை வெளியிட்ட முதல் நாடு குவைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருஷம் மூணு அஞ்சல் தொலைகளை அந்த நாடு டிசம்பர் அஞ்சாம் தேதி வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து அதே வருஷம் ஐக்கிய நாடுகள் சபையோட நியூயார்க் அலுவலகம் ரெண்டு அஞ்சல் தொலைகளை வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் பூட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் ஸ்பெயின் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் அமீரகம் இப்படி பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டோட அஞ்சல் துறை மூலமாக சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தை அஞ்சல் தலைகளை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க தன்னார்வலர்கள் பணம் சம்பாதிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் பயனற்றவர்கள் அல்ல மாறாக அவர்கள் விலை என்ற மேற்கோளோடு உலகின் பல்வேறு சமூக பொருளாதார மருத்துவ சேவைகளில் ஈடுபட்டு இருக்கிற தன்னார்வலர்களை நம்ம நற்றினியோட அறிவும் அஞ்சல்தலை மூலமாக பேசி தெரிஞ்சுக்கிற இந்த சமயத்தில் நம்ம நற்றினிய கூட ஒரு தன்னார்வலர்கள் குழு திரு திரு பிரியன் மற்றும் பல்வேறு ஊர்களில் இருக்கிற அவரோட நண்பர்கள் ஒருங்கிணைந்து மக்களுக்கு தினசரி செய்தி மற்றும் பல்வேறு தகவல் பரிமாற்றத்தை இணையதளம் வழியாக செஞ்சுட்டு வர்றதும் ஒருவித சமூக சேவை தாங்க இந்த தன்னார்வலர்கள் தினத்தில் நற்றணையின் தகவல் சேவைக்கு நன்றி கூறி வரும் வாரம் ஒரு பிரபல விளையாட்டு சம்பந்தமான அஞ்சல் தலை தகவலோடு நமது பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்